அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவ பெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பு திட்டம் வாயிலாக திருக்குறட்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல்நலத்தின் கீழ் திருக்குறளில் ஐம்பத்தி நான்காவது அதிகாரமாகிய பொச்சாவாமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு பொருள் அறிந்திருக்கிறோம் தலைமை பண்புகளுள் தலையாயது பொச்சாவாமை அதாவது மறதியின்மை மறக்காமல் இருக்கும் பண்பு ஒரு தலைவன் ஒருபொழுதும் தன்னிலை மறந்து வாழக்கூடாது தன்னை சுற்றியுள்ள மனிதர்களை சூழ்நிலைகளை மிகுந்த விழிப்புணர்வுடன் இடையராது அவன் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் சோர்வினால் ஏற்படும் மறதி மிக கொடியது இந்த அதிகாரத்தினுடைய சாரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் முதல் குரட்பா இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு அளவு கடந்த மகிழ்ச்சியினால் தோன்றும் மறதியானது அளவு கடந்த கோபத்தை காட்டிலும் கெடுதலை உண்டு பண்ணும் இரண்டாவது குரட்பா பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு வறுமை தொடர்ச்சி அறிவை அழிப்பது போல புகழை மறதி அழித்துவிடும் முதல் இரண்டு குரட்பாக்களில் மறதியினால் உண்டாகும் குறைபாடு அல்லது குற்றம் உணர்த்தப்பட்டது பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு இது மூன்றாவது குரட்பாக மறதியுடன் செயல்படுபவர்களுக்கு புகழை உடைய தன்மை பெற இயலாது அதாவது புகழுடைமை பெற இயலாது இந்த கருத்து மக்களிடையே எந்த சாஸ்திரத்தை அல்லது எந்த நூலையும் படிப்பவர்களுக்கு கடைப்பிடிப்பவர்களுக்கு ஏற்புடையதுதான் நான்காவது குரட்பா அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை ஆங்கில்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு அச்ச உணர்ச்சியில் ஆழ்ந்திருப்பவர்க்கு எவ்வளவு பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் அந்த பாதுகாப்பு அமைப்புகளால் யாதொரு பயனும் இல்லை அதுபோல நன்றாக பொருளுடையவராக இருந்தாலும் மரதியை உடையவருக்கு அந்த பொருட்களால் யாதொரு பயனும் இல்லை ஐந்தாவது குரட்பா முன்னுர காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும் துன்பங்கள் வருவதற்கு முன்பாகவே சிந்தித்து தன்னை பாதுகாத்து கொள்ளாமல் விழிப்புணர்வு அற்று இருப்பவன் பிறகு துன்பமுற்ற காலத்தில் பாதுகாத்து கொள்ள முடியாமல் தன் கவன குறைபாட்டை எண்ணி வருத்தம் அடைவான் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று குரட்பாக்களின் வாயிலாக பொச்சாப்பினால் ஏற்படும் துன்பமானது உபதேசிக்கப்பட்டது நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம்